ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது என்ற பாடத்தின் கீழ் ஹதீஸாக போரின் போது செல்லும் அவர்கள் நிற்கும் போது மாலிக் இங்கே என்று அப்பொழுது ஒருவர் அவர் முனாபிக் அல்லாஹுவையும் அவனது தூதரையும் விரும்ப மாட்டார் என்று கூறினார் உடனே அவர்கள் கூறுபவரை நரகிலிருந்து தடை செய்து விட்டான் என்று நபிஹூ அலிஹுல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி நான்கு இரண்டு ஐந்து முஸ்லிம் மூன்று இரண்டு